வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்தாவது செய்தி சேவை ஜனவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது மாதம் இருபத்தி நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சசிக்குமார் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு தடையில்லா போக்குவரத்து வசதியை கொடுக்கும் வகையில் மெட்ரோ ரயில் நிலையங்களின் வாசலில் பேருந்து நிறுத்தமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது முதல்கட்டமாக எட்டு மெட்ரோ ரயில் நிலையங்களின் வாசலில் பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றுச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது மத்திய அரசு வெளியிட்ட பட்டியலில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் காளியக்காவிலையில் எஸ்ஐ வில்சன் என்ற காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் குறித்து தகவல் தந்தால் ஏழு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையையொட்டி அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் வெளியூர் செல்வோருக்கு வசதியாக சென்னையில் முப்பது முன்பதிவு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன பொங்கலையொட்டி ஜனவரி பதினோராம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை இருபத்தி ஆறு நான்காயிரத்து எழுநூற்றி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தமிழகத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி மறைமுக தேர்தலில் அதிமுக பதிமூன்று இடங்களையும் திமுக பனிரெண்டு இடங்களையும் பாமக ஒரு இடத்தையும் கைப்பற்றின நேரடி தேர்தலில் குறைவான இடங்களை பெற்ற அதிமுக மறைமுக தேர்தலில் அதிக மையங்களில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிராவில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் எட்டு பேர் பலியாகினர் நாடாளுமன்றம் விரும்பினால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் என்று ராணுவ தளபதி உறுதியளித்துள்ளார் டாடா மோட்டார்ஸில் சர்வதேச வாகன விற்பனை டிசம்பர் மாதத்தில் மூன்று சதவீதம் சரிவை சந்தித்துள்ளது இந்திய எல்லையை கண்காணிக்கும் பாகிஸ்தானின் ஆளிலா குட்டி விமானங்கள் குறித்து அதிகாரிகள் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளனர் சிஏஏவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் என்பிஆர் பணியை நிறுத்த வேண்டும் என்றும் சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் காரிய கமிட்டிகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்திற்கு முன்னதாக நாட்டின் முக்கிய நகரங்களில் தீவிரவாத நாச வேலைகளில் ஈடுபட முன்னூறு தீவிரவாதிகள் எல்லையில் ஊடுருவி பதுங்கியிருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் வெளியாகியுள்ளன தைவான் பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி வேட்பாளர் சாய் யங் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் ஐநா சபையின் பட்ஜெட் மதிப்பீட்டு நிதியில் தன் பங்கனை முழுமையாக செலுத்திய இந்தியாவுக்கு ஐநா சபை நன்றி தெரிவித்துள்ளது ஈரான் ஏவுகணை தாக்குதலில் உக்ரைன் விமானம் விழுந்து நொறுங்கியது தொடர்பாக ஈரான் பதில் சொல்லியாக வேண்டும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எச்சரித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகளை குறிவைத்து சாலை விவரத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது ஓமனின் புதிய மன்னராக அந்நாட்டின் கலாச்சாரத்துறை அமைச்சர் ஹைதம் பின் தாரிக் பதவியேற்றார் அமெரிக்காவில் உயிரிழந்த பெண்ணின் கற்பப்பையை தானமாக பெற்ற பெண் ஒருவருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது தமிழர் திருநாளான பொங்கலுக்கு சிங்கப்பூர் பொங்கல் என்ற ஆல்பம் வெளியாகி இந்த பாடலை செந்தில் ராஜலட்சுமி தளபதியினர் வெளியாகிய சில நேரங்களிலேயே இந்த பாடல் ட்ரெண்ட் ஆகியுள்ளது அசுரன் படம் நூறாவது நாளை எட்டியதை சென்னையில் பிரம்மாண்ட விழா நடைபெற உள்ளது சொத்துக்காக ஆறு பேரை கொன்ற கூட கொலை வழக்கை சினிமாவாக எடுத்த மோகன்லால் பட பலர் உட்பட மூன்று பேருக்கு கோர்ட் சம்மன் அனுப்பியுள்ளது பொங்கலுக்கு வெளியாக உள்ள தனுஷின் பட்டாஸ்திர படத்திலிருந்து ஜிடி கில்லாடி பாடல் பிரோமோ வெளியாகி வைரலாகி வருகிறது இத்து நற்றையில் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்